திருவேழி மிடலை திருநாவுக்கரசு நாயனாரின் நூற்றி திருப்பதிகம் இது திருச்சிதம்பரம் கரைந்து கைதொழுவாரையும் காதலன் கரைந்து கைதொழுவாரையும் காதலன் வரைந்து வயது எழுவாரையும் வாடலம் வரைந்து வயது எழுவாரையும் வாடலம் நிரந்த பாரிடத்தோடவர் நித்தலும் விரைந்து போவது வீழிமிடலைக்கே வீழிமிடலைக்கே நிட்டலும் birefringe povadu veeli midalaike birefringe povadu veeli midalaike veeli midalaike yet yeah. வெல் கொடி ஈசந்தங் ஆதிரை ஆன ஏற்று வெல் கொடி ஈசன் தங் ஆதிரை நாட்டம் சூடுவரு நன்னரும் திங்களா நன்னரும் திங்களா நீட்டுச் சந்தன வெள்ளை விரமனார் வேற்று கோலங்குள் விழிமிழலையே ஆ sadana hai na hai punai punsulattan por biday urdiyan por biday urdiyan punai punsulattan por biday urdiyan vine வெல் நாகத்தன் பெண்மழிவாளினான் வெண்மழிவாளின நினைய நின்றவன் ஈசனையே என்ன வினையில்ல்தொழும் வீழிமிடலையே வினையில்ல்தொழும் வீழிமிடலையே விழிமிடலையே புனைபொன் சூலத்தன் வீழிமிடலையே போர் விடை ஊர்தியான் வீழிமிடலையே வினைவெல் நாகத்தன் விழிமிடலையே வெண்மழுவாள விழிமிடலையே நினைய நின்றவன் ஈசனையே என்ன வினையில்லா தொழும் விழிமிடலையே வினையில்லா தொழும் விழிமிடலையே வினையில்லாற் விழிமிடலையே வினையில்லோழும் விழிமிடலையே விழிமிடலையே மாடத்தாடு மனத்துடன் வைத்தவர் மாடத்தாடு மனத்துடன் வைத்தவர் O'DB O'DB O'DB O'DB O'DB O'DB O'DB O'DB O'DB த்தார் பலர் பாடத்தார் பழிப்பார் பழிப்பல்லதோர் வேடத்தார் தொழும் வீழிமிடலையே பழிப்பல்லதோர் வேடத்தார் தொழும் வீழிமிடலையே ஏ பழிப்பல்ல தோர் வேடத்தார் தோழும் விழிமிடலையே விழிமிடலையே நானா எ வெண்கொடி ஏருடைய தமர் உடுப்பர் கோவணம் உண்பது பிச்சையே எடுத்த வெண்கொடி ஏறுடையான் தமர் உடுப்பர் கோவனம் உண்பது பிச்சையே ஏறுடையான் தமரு உடுப்பரு கோபனம் ஏறுடையான் தமர் உண்பது பிச்சையே கடுப்பதாவது கீழில் ரவல் தமறு கடுப்பதாவது கண்ணில் நின்றவள் வீணை பிடுது போவது வீழி மிழளைக்க ஹ மொழி யாரி செய்ட்ட அத்துழலை யாக்கை தூணும் புனர்மீல் தழலை நீர்மடி கொள்ளல் மில் சாற்றினோ தழலை நீர்மடி கொள்ளல் சாற்றினோ மிழலையான் அடி சார பின்னால் தழலை நீர்மடி ཀ઱ૃવવી ཀ઱્યે ཀ઱ોષે ཀ઱ે ཀ઱્ય ཀ઱ે ཀ઱્ય པપંય ཀ઱ે ཀ઱ે ཀ઱્ય གથ�ીરિ ༀઘ્ય གથીરિ ཇ઱ીવે དરિ ཆ� ஆடிய நீற்றன் வண்டார் குன்றைற்றன் மாலயன் தன்னரும் கன்னியன் வீரன் வீடி மிடலை விஹிரதனே நா நா நா நா வீடி மிடலை விஹிரதனே தீரன் வீழிமிடலை விகிதனே தீத்திரடன் வீழிமிடலை விகிதனே சடை தாங்கிய நீரன் வீழிமிடலை விகிதனே ஆடிய நீற்றன் வீழிமிடலை விகிதனே வண்டார் கொன்றைத் தரன் டலை விகிதனே மாலயன் வீழிமிடலை விகிதனே தன்னரும் கண்ணியன் வீரன் வீழிமிடலை விகிதனே வீழிமிடலை விகிதனே எரியினார் இறையார் றியினார் பரியா மகிழ்கின்றதோர் பெரியனார் எறியினார் இறையார் இடுகாட்டிட நறியினார் பரியா மகிழ்கின்றதோர் பெரியனார் தம் சாதனை விரியினார் தொழும் விழிமிடலையே தம் பிறப்பொடு சாதனை விரியினார் தொழும் விழிமிடலையே விழிமிடலையே நீண்ட சூழ்சடை மேலோர் நிலாமதி நீண்ட சூழ்சடை மேலோர் நிலாமதி தாண்டும் சேவடி மேலோர்கனை வேண்டுவார் அவர் வீதி புகுந்திலரு மீண்டும் போவது வீழிமிடலைக்கே ஹர கடல் வேண்டுவார் அவர் வீதி புகுந்திலரு மீண்டும் போவது வீழிமிடலைக்கே வீழிமிடலைக்கே பாலை யாழோடு செவ்வழி பண்கொள்ள மாலை வானவர் வந்து வழிபடும் ஆலையாரடல் பாலை ஆளுடு செவ்வழி பண்கொள்ள வானவர் வந்து வழிபடும் ஆலையார் அழல் அந்தனர் தொழும் விழிமிடலையே அழல் அந்தனர் ஆகுதி வேலையார் தொழும் லையே விழிமிடலையே ஆன அண விரைந்து போவது விழிமிடலைக்கே போவது வீழிமிடலைக்கே வேற்று கோலங்குள் விழிமிடலையே வீழிமிடலையே வினையில்லா தோழும் விழிமிடலையே லையே வீழமிடலையே பழிப்பல்லதோர் வேடத்தார் தொழும் வீழிமிடலையே பழிப்பல்லதோர் வேடத்தார் தொழும் வீழிமிடலையே வல்வினை விடுத்து போவது வல்வினை விடுத்து போவது விழிமிடலைக்கே விழிமிடலைக்கே மிடலையாடி சார விண்ணால்வரே சாற்றி சொன்னோம் மிடலையான் நடி சார விநாள் வரே விண்ணாள் வரேன வீரன் வீழிமிடலை விகிதனே ஆ ஏ விரியினார் தொழும் விழிமிடலையே விரியினார் தொழும் விழிமிடலையே மீண்டும் போவது விழிமிடலைக்கே மீண்டும் போவது விழிமிடலைக்கே அந்தனர் ஆகுதி வேலையார்கள் தொள் விழிமிடலையே விழிமிடலையே மடலை ஏற்று மனாடன் திருமலை சுழல ஆர்த்து எடுத்தான் முடி தோழ்கிற மடலை ஏற்று மணாளன் திருமலை சுழல ஆர்த்து எடுத்தான் முடி தோழ்கிற கடல்குள் காலில் திருவிரல் ஊன்றலும் டி வாழன விட்டதே திருமலை சுழல ஆர்த்து எடுத்தான் முடி தோழ்கிற கடல் கொள்காலில் திருவிரல் ஊன்றலும் மிளலையானடி வாழ்கன விட்டதே வாழ்கன விட்டதே மழலை ஏற்று மணாடன் திருமலை சூழலாத்து எடுத்தான் மூடி தோழிற படலை மணாடல் திருமலை சூடல சுடலாற்று எடுத்தான் மூடி தோடிற கடல்கொள் காலில் கடல்கொள் காலில் திருவிரல் கூன்றனும் திருவிரல் கூன்றனும் கடல்